ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நாம் தர்மசாஸ்திரமானது நம்முடைய தர்மங்களை எப்படி விவரித்து காண்பிக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக வரிசையாக பார்த்துன்னு வரோம் இந்த தர்மசாஸ்திரத்துக்கு தான் ஸ்மிருத்தின்னு பெயர் ஸ்மிருதிகள் அப்படின்னா மகரிஷிகள் நமக்கு அனுகிரகம் செய்தவைகள் வேதமூலா ஸ்மிருதயா அப்படின்னு இந்த ஸ்மிருதிகள் மகரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள் வேதத்தை பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு கோர்த்து கொடுப்பது தான் பேர் அதை நாம் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா துர்போத வைதிக்காஷப் பிரகீர்ணாச்சே ஹிலா தத்தீத்த ஏவ திருஷ்டா ஸ்மிருதி தந்திரே பிரதிஷ்டிதாக வேதங்கிறது அனந்தம் ரொம்ப பெருசு ஒரு புருஷனால் ஒரு ஆயுசில் படித்து முடிக்க முடியாது நாம் படிக்கிறது ஒரு பெர்சண்டான் படிக்கிறோம் ஒரு கூட இல்லை நம்முடைய ஆயுஷ் காலத்தில் அவ்வளவுதான் நம்மால் அதை படிக்க முடியும் அதற்கு மேல் நம்மால் புத்தியில் ஏற்றிக்க முடியாது கொஞ்சம் தான் படிக்கிறோம் முழு வேதத்தையும் படித்ததாக நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லை வேதமுங்கிறது ரொம்ப பெரிசு அதில் கொஞ்சோண்டு தான் நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம் ஆனால் நம்முடைய தர்மங்கள் அனைத்து வேதங்களையும் முழுசாக தெரிஞ்சின்றால்தான் நம் தர்மத்தை ஒழுங்காக செய்ய முடியும் அதை ஒரு புருஷனால் ஒரு ஆயுஷ்காலத்தில் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனாலே மகரிஷிகள் நம்முடைய அனுஷ்டானங்களுக்கு நாம் செய்ய வேண்டியதான கடமைகளுக்கு தேவையான மந்திரங்களை அதற்கு தேவையான பிரமாணங்களை கோர்த்து கொடுத்ததை தான் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு நாம் ஆச்சபணத்தில் அச்சுதா ஜனமஹா அனந்தா ஜனமகா கோவிந்தா ஜனமகா அப்படின்னு சொல்லிதான் ஆச்சபணம் பண்ணுறோம் இந்த அச்சுதா ஜனமஹா அனந்தா ஜனமகா கோவிந்தா ஜனமகாங்கிறது நாம் அத்தியனம் பண்ணுற வேதத்தில் வரலை அப்போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது பகவன் நாமா ஏதோ புராணத்தில் இருக்குது நாம் செய்யக்கூடியதான காரியத்தில் பகவன் நாமாவோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கான்னு நாம் நினப்போம் நம்முடைய புத்தி அவ்வளோதான் யோஜனை பண்ணும் அந்த விஷயத்தில் ஏன் அச்சுதா எனமகா அனந்தா எனமஹான்னு சொல்லணும் ராமா எனமஹா கிருஷ்ணா எனமகா கோவிந்தா எனமஹா அப்படின்னு சொல்லப்படாதா ஹரைய எனமஹான்னு சொல்லப்படாதா அச்சுதா ஜனமஹா அனந்தா ஜனமகா கோவிந்தா ஜனமஹான்னு தான் சொல்லணுமா அப்படின்னா அது ஏதோ புராணத்திலேருந்து பகவன் நாமாவாக எடுத்து கொடுத்ததுன்னு நினைக்கக்கூடாது வேறு சாக்காந்தரத்தில் இருக்கக்கூடியதான மந்திரம் அது அது வேத மந்திரம் தான் அது நாம் படித்த வேதத்தில் வரலை சாக்காந்தர மந்திரம்னு பெயர் அன அகண்டமான வேதத்தில் உள்ள விஷயத்தை நமக்கு மகரிஷிகள் அப்படி எடுத்து காண்பிச்சிருக்கா அப்படி அதைய மந்திரமாக பார்க்கணும் பகவன் நாமான்னு பார்க்கக்கூடாது அதை மந்திரம் அப்படின்னு பார்க்கணும் அப்படி நம்முடைய கர்மாக்களுக்கு தேவையான மந்திரங்களை பாக்கியெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது அனைத்துமே தேவைதான் ஆனால் ஒரு ஆயுஷ்காலத்துல நம்மால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால மகரிஷிகள் நமக்கு கோர்த்து நம்முடைய கடமைகளை செய்யற அளவுக்கு தேவையான மந்திரங்களை வருஷப்படுத்தி கொடுத்துருக்க அது என்னென்ன மந்திரங்கள் அந்த மந்திரத்தை நாம் எந்த எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் மகரிஷிகள் நமக்கு செய்த ஸ்மிருதிகள் அதை தான் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஷ்த்தம் பசியி முனையமிருத்தம் திரமுபய பிரமாண பிரமித்துவிமமே தே மூலே ஹேத்துஷாஸ்திராசிராஜ சசாதுபிஷ நாஸ்தோ வேதனந்த மகர்ஷிகள் வேதத்தை நேராக பார்த்து இவைகெல்லாம் வேதமந்திரங்கள் அப்படின்னு வருஷப்படுத்தி நமக்கு காண்பிக்கிற ஆகையினாலே வேதம் சொல்கிறதை தான் மகரிஷிகள் ஸ்மிருதிகளிலே சொல்லியிருக்கா ஸ்மிருதிகள் என்ன சொல்கிறதோ அதுதான் வேதத்தில் உள்ளது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் நம் கடமைகளை செய்யணும் அப்படி இல்லாமல் இந்த மகர்ஷி இப்படி சொன்னதுனாலே நாம் இப்படி செய்யணுமா அப்படின்னு நினச்சாலோ அல்லது காலத்திற்கு தகுந்தாற்போல் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு நினச்சவன் நினைக்கிறவன் அவனுக்கு தான் நாஸ்திகன்னு பெயர் வேத நிந்தகா அப்படின்னு அவனுக்கு பெயர் வேத நிந்தகா தாயார் விஷயத்திலேயே சந்தேகப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் தாயார்னு ஒருத்தரை சொல்கிறோம் அம்மானு கூப்பிட்றோம் இவள் தான் உண்மையாக நம்மளை பெத்திருக்காலா தகப்பனாரிடம் இருந்துதான் பெத்திருக்காலான்னு தாயார் அப்படி சந்தேகப்படலாமா எவ்வளோ பெரிய தப்பு அது மாதிரி தான் வேதத்தையும் மகர்ஷிகள் நமக்கு சொன்ன விஷயங்களையும் அப்படியே நாம் கடைபிடிக்கணும் இத ஏன் இப்படி செய்யணும் இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா இப்படி செய்ய முடியுமா அப்படியெல்லாம் செய்ய முடியாது இதை எப்படி மாற்றலாம் நமக்கு சௌகரியப்படி இதை எப்படி மாற்றி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலே அவன் தாயார சந்தேகப்படுறவன்னா அப்போ அதை செய்யறவனை என்னன்னு சொல்றது அப்படின்னு நமக்கு இந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்ணி மகரிஷிகள் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடி இல்லை உனக்கு கடைபிடிக்கிறதுக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா நீ விட்டுட்டு வெளியில் போய்ட்ட சசாதுபிஹி பகிஷ்காரியா அவன் போகமாட்டான் வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் நம்புறவர்கள் வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவன் ஒருவன் அப்படி இருந்தான்னா அவனை வச்சுட்டு பத்து பேர் கெட்டு போவான் ஆயினாலே இது மாதிரி பேசுகிறவன் இது மாதிரி நினைக்கிறவனை ஓரம் கட்டிடணும் அவனை எந்த ஒரு நல்ல விஷயத்திலேயும் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு காண்பிச்சு இதுதான் தர்மம் இதை இப்படிதான் செய்யணும் இந்த தர்மத்தை இந்த முறையில் செய்வதனால் நம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சுகமானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாததினாலேயும் அந்த விஷயங்களில் நமக்கு சரியான ஒரு நம்பிக்கை இல்லாததுனாலேயும் அதை கடைபிடிப்பதில் நமக்கு ஒரு சில சோம்பல்கள்னாலேயும் தான் இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம் ஏதோ ஒரு வியாதி வந்துட்டது கண்ணுக்கே தெரியல கண்ணுக்கு தெரியாத வியாதியினாலே பயந்து மரணபயத்தில் அத்தனை பேரும் இருக்கும் இது எப்படி முடிய போகிறதுன்னு தெரியல எப்படி எங்கே போய் இந்த வியாதியானது முடிய போகிறது ஏதோ வருஷம் புறந்தால் முடிஞ்சு போயிடும்னா முடியல அக்னி நட்சத்திரம் வந்தால் முடிஞ்சு போயிடும்னா முடியல கிரகணம் வந்தால் முடிஞ்சு போய்டும்கிற நம்பிக்கையில் போயின்ட்டுருக்கோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வேதத்தையும் நம்முடைய மகர்ஷிகளுடைய ஸ்மிருதிகளையும் நாம் நம்பவே இல்லை ஆகையினாலே தான் வேதத்தையும் மகரிஷிகளுடைய ஸ்மிருதிகளையும் கடைபிடிப்பதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு கிடைக்கக்கூடியதான சுகமானது கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதியினாலே அழிக்கப்பட்டுன்னு வருது முக்கியமாக ஒரு அச்சமானது நம் அத்தனை பேருக்கும் வந்துட்டது காரணம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே நமக்கு சரியான புரிதல் இல்லை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அது இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள் தர்மசாஸ்திரம்தான் நமக்கு அடிப்படையாக மிக மிக தேவை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அடுத்ததாக முக்கியமான ஒரு தர்மத்தை பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்